வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில் குமார் இன்று ஆகஸ்ட் பதிமூன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கீமு மூவாயிரத்தி நூற்றி பதினான்காம் ஆண்டு மாயன் நாட்காட்டி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு பெரு தாக்கிய ஒன்பது ரெக்டர் அளவிலான கடும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாரி பேர்லி என்பவர் துரு பிடிக்காத ஸ்டீலை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு போலந்து சோவியத் ஒன்றியம் போர் ஆரம்பமாகியது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் முடிவடைந்த இப்போரில் செம்படையினர் தோல்வியை தழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாகிஸ்தான் தனது தேசிய கீதத்தை முதன்முறையாக வானொலியில் ஒளிபரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி ஜனநாயக குடியரசு பெர்லினின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளை மூடி கிழக்கு ஜெர்மனியினர் தப்பி செல்லா பெர்லின் சுவரை கட்ட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பீட்டர் ஆலன் மற்றும் ஜுவைன்ஸ் ஒரு கொலை தொடர்பாக தூக்கியிலிடப்பட்ட பிரிட்டனில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கடைசி நபர்கள் இவர்கள் ஆவார்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு மாலத்தீவுகள் தலைநகர் மாலேவில் இடம்பெற்ற அமைதியான அரசு எதிர்ப்பு போராட்டத்தை ராணுவத்தினர் அடக்குமுறையால் முறியடித்தனர் இந்த நாள் அந்த நாட்டில் கருப்பு வெள்ளியாக அனுஷ்டிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புரூண்டியில் கடும்பா அகதிகள் முகாமில் இருந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு டூட்ஸி இன அகதிகள் படுகொலை செய்யப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜான் லோகி பெயர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்த ஸ்காட்டிஷ் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீபாத பினாகபாணி ஆந்திர பிரதேச மருத்துவர் மற்றும் கர்நாடக இசை பாடகர் தமிழக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தலைவர் ஏழாம் ஆண்டு எஸ் வரலட்சுமி தென்னிந்திய நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு வைஜந்திமாலா தென்னிந்திய திரைப்பட நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜிஎல் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரதாப் போத்தன் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஸ்ரீதேவி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அகில்யா பாய் ஓல்கர் ஓல்கர் பேரரசு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு ரெனே லெனக் இதய துடிப்பு மானியை கண்டுபிடித்த பிரான்ஸ் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு புளோரன்ஸ் நைட்டிங்கில் இத்தாலிய ஆங்கிலேய இறையியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஹெச் ஜி வெல்ஸ் ஆங்கில எழுத்தாளர் வரலாற்றாளர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச இடதுகை பழக்கம் ஒடையோர் நாள் இன்று மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் விடுதலை நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை